வணக்கம் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கர்நாடக மாநிலத்தில் கன்னட நடிகர் தர்ஷன் என்பவர் வனத்துறையின் தூதுபராக நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு உலகத்தமிழ் பண்பாட்டு மாநாடு பெங்களூர் நகரில் நடைபெறவுள்ளது மூன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக விசாரிப்பதற்கான ஒருநபர் விசாரணை ஆணையம் அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது நான்கு அதிக தூரம் கூடிய நேரடி விமான சேவை சிங்கப்பூர் நாட்டில் அறிமுகப்படுத்தியுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அரசு சேவைகள் மக்களின் வீடு தேடி வருவதற்கான புதிய திட்டத்தை அறிவித்துள்ள மாநிலம் எது இரண்டு பத்திரிகையாளர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது மூன்று ராணி ராம்பால் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் நான்கு சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற இளந்தரியன் என்பவர் எந்த துறையை சாந்தவர்? 5. எந்த மாநிலத்தில் ஆண்களுக்கு மகப்பேறு விடுமுறை அறிவிக்க உத்தரவிட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி